அபு சுபாஹும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாக அலேஹி அவர்களை பின்பற்றுவோர் அதிகமாகிக் கொண்டு செல்கிறார்களா அல்லது குறைந்து போகிறார்களா என்று நான் உம்மிடம் கேட்டேன் இல்லை அவர்கள் அதிகமாகிக் கொண்டே செல்கிறார்கள் என்று நீர் கூறினேர் அப்படித்தான் ஈமான் அது முழுமையடையும் வரை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அவர்து மார்க்கத்தில் நுழைந்த பின் அதன் மீது அதிருப்தி கொண்டு எவராவது மதம் மாறியிருக்கின்றனரா என்று நான் நம்மிடம் கேட்டேன் அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறினேன் ஈமான் என்பது அப்படித்தான் அதன் தெளிவு இதயங்களில் கலந்துவிடும் போது அதனை எவரும் இருக்க மாட்டார்கள் இதை அப்துல்லாஹின் அப்பாஸ் ரலியுல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்